வணக்கம் வாழ்க வளமுடன் சிந்திக்க தெரிந்தவன் மனிதன் மட்டுமே எதையும் சிந்தித்து திறமையாக செயல்படுவான் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் பிரதானம் இதையே அவர் அடக்கம் உடையார் அறிவிலர் என்ற நீ கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடும் மின் ஓட உருமின் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்கிறார் ஓடையின் கரையில் சோர்ந்து நிற்பது போல நிற்கும் கொக்கு சிறு மீன்களையெல்லாம் நீந்தி போகவிட்டு பெரியன் வரும்போது கொத்தி பிடிக்கும் அதுபோல அறிவுடையவர்கள் தக்க காலம் வரும் வரையில் அடங்கித்தான் நடப்பார்கள் அதனால் அவர்களை அறிவில்லாதவர்கள் என்று நாம் ஒருபோதும் நினைத்துவிடக் கூடாது நாம் நிதானமாக எதையும் ஆலோசிக்க வேண்டும் ஆனால் துணிவுடன் செயல்பட வேண்டும் எந்த நேரத்திலும் நிதானத்தை இழக்கக்கூடாது அப்பொழுதுதான் நாம் அனைவரையும் நீங்கள் நிமிர்ந்து இருக்க வேண்டும் மற்றவர்கள் நிமித்துவதற்கு இடம் தரக்கூடாது சமயோஜித புத்தியுடனும் சாமர்த்தியமாக செயல்பட்டால் நாம் அனைத்திலும் வெற்றி பெறலாம் சிந்திப்பதற்கு நேரத்தை ஏற்படுத்திக் வேண்டும் அதுவே நமக்கு சிறகடித்து பரப்பதற்கான சக்தியை நமக்கு தரும் புத்திசாலித்தனம் மிக அவசியம் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது பொறுமையாக என்ன செய்தால் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம் என்று நன்கு ஒரு பலமுறை சிந்தித்து செயல்பட்டால் நாம் வெற்றி அடையலாம் ஒரு ஊரில் ஒரு பாட்டி தனியாக அவரது வீட்டில் வசித்து வந்தார் அவர் ஒரு நாள் தனக்கு தேவையான பொருள்கள் வாங்க கடைத்தருவுக்கு சென்றார் செல்லும் போது வீட்டை நன்கு பூட்டி விட்டு சென்றார் திரும்ப வந்து பார்க்கும்பொழுது வீடு திறந்திருந்தது பாட்டிக்கு வீடு திறந்துள்ளதே பூட்டி சென்றோம் எப்படி யார் திறந்தது என்று சற்று அதிர்ச்சியாக இருந்தது இருப்பினும் அதை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் புத்திசாலித்தனமாக உள்ளே போனார் வீட்டில் அவர் வைத்திருந்த பொருள்கள் எல்லாம் தாறுமாறாக இறைந்து கிடந்தன திருடன் வந்துள்ளான் என்பதையும் திருடன் வீட்டிற்குள் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்பதையும் கொண்டார் திருடனை பிடித்துவிட வேண்டும் திருடனும் ஓடிவிடக் கூடாது திருடனால் தனக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதில் பாட்டி மிக கவனமாக இருந்தார் கதவை சாத்தினால் நாம் மாட்டிக்கொள்வோம் மற்றவர்களை கூப்பிடலாம் என்றார் அதற்குள் திருடன் தப்பிவிட்டால் என்ன செய்வது திருடி வைத்திருக்கும் பொருட்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று பயந்து நிதானமாக செயல்பட்டார் வீட்டின் முன்பகுதியில் இருந்த ஒரு பெரிய விளக்கை எடுத்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டார் சற்று உரத்த குரலில் ஏ மாய விளக்கே மாய விளக்கே நான் வெளியில் சென்று திரும்பும் போது ஒவ்வொரு முறையும் எங்கே சென்றீர்கள் என்ன வாங்கினீர்கள் என்று கேட்பாயே இன்று ஏன் என்னிடம் எதுவுமே கேட்கவில்லை மாய விளக்கே ஏன் என்று நீ பேசவில்லை என்று கேட்டு கொண்டே விளக்கை ஏற்றினார் விளக்கும் சற்று பெரிதாக இருந்தது பாட்டி பேசுவதை எல்லாம் கேட்டு கொண்டிருந்த திருடன் என்ன அதிசயமாக அல்லவா இருக்கிறது விளக்கு பேசுமா என்று நினைத்தவாறு ஒளிந்த நிலையில் காதை நன்கு தீட்டி காதில் விழுந்ததா என்று மீண்டும் கேட்டார் விளக்கை பார்த்து விளக்கு ஒளி சற்று காற்றில் ஆடியதை பார்த்து காதில் விழுந்தது என்கிறாயா சரி சரி ஆமா பொருட்கள் எல்லாம் வாங்கிவிட்டேனா என்று கேட்கிறாயா என்று விளக்கின் ஒளி அசைவை பார்த்து மீண்டும் கேட்டார் விளக்கு பேசுவது எதுவும் திருடனுக்கு கேட்கவில்லை ஆனால் பாட்டி பேசுவது மட்டும் நன்கு கேட்டது என்ன மாய ஜாலமோ தெரியவில்லையே என்று ஒளிந்த வண்ணம் கேட்டுக்கொண்டிருந்தான் பாட்டியும் தொடர்ந்து பொருள்கள் எல்லாம் வாங்கிவிட்டே ஆமா கடைத்தறிவில் நான் யாரை பார்த்தேன் என்று நீ இதுவரை கேட்கவில்லையே சொல்லட்டுமா சொல்ற சொல்ற நான் நம்ம ராணியத்தான் கடைத்தருவுல பார்த்தேன் என்ற மேலும் அவள் கத்திக்கொண்டு ஓடினாள் என்றும் பாட்டி கூறினாள் என்னென்ன கத்திட்டு ஓடினாள் என்று கேட்கிறாயா சொல்கிறேன் மாய விளைக்கே சொல்கிறேன் அவசரப்படாதே வேற ஒண்ணும் இல்ல ராணி ஹெல்ப் ஹெல்ப் உதவி உதவி இங்க வாங்கலேன்னு வேகமா கத்திக்கிட்டு ஓடினாள் என்றார் பாட்டி பாட்டியின் உதவி உதவி என்ற உரத்த குரல் அக்கம் பக்கத்தினருக்கு கேட்டது அனைவருக்கும் பாட்டிக்கு ஏதோ ஆபத்து என்று புரிந்துவிட்டது உடன் அனைவரும் ஓடி வந்தார்கள் என்ன பாட்டி என்ன வேணும் என்று கேட்டுக்கொண்டே அனைவரும் ஓடி வந்தார்கள் திருடனை மாட்டிவிட்டார் பாட்டி திருடனும் பிடிப்பட்டான் பொருள்களும் பிடிப்பட்டன தனித்திருந்தாலும் வயதான காலத்திலும் புத்திசாலித்தனமாக திருடனை பிடிக்க சாதுமாக செயல்பட்ட அந்த பாட்டியை போன்று நாமும் சோதனைகளை வெல்ல வேண்டும் தொடங்கும் முன் தயங்கக்கூடாது தொடங்கிய பின் நடுங்க கூடாது இடையில் உறங்கக்கூடாது வேதனை கண்டு பதுங்கக்கூடாது சோதனை கண்டு துவளக்கூடாது சாதனை செய்வாய் கலங்காதே வெற்றி நிச்சயம் நம்பிக்கை இன்மையால் நலிபவன் அழிவான் நம்பிக்கை உடையவனே நர்கதி அடைவான் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் முத்துக்குமர சுவாமி